ஆகவே திருஆளவாய் கேட்டவுடனேயே வேறு பேர் தருகின்றது அவ்வளோ சிறப்புண்ண அப்போ அது தளப்பெருமை சரி இது ஒரு பெருமை இன்னொரு பெருமைன்னார் இப்போ பையனுங்களுக்கு பாடம் சொல்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டார் இன்னொரு பெருமை என்ன சார் அப்படின்னார் இந்த பெருமா இருக்கானே அவன் படைத்தான் பாவான் படைக்கும் போது என்ன செய்ல்லா பதிலையும் படைச்சிட்டான் படித்துட்டு படிச்சுட்டு முதல் இலக்காக அமைந்தது திருவாலவாய் அப்படின்னா அப்போ நான் முக நாள் படைக்கப்பட்ட பெருஞ்சிறப்புகளில் முதன்மையாக படைக்கப்பட்டது திருவாலவாய் பெருமை ரெண்டு சரி என்ன சிறப்பு அடுத்தது எல்லா இடங்களிலும் வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்னர் எல்லாம் பயன்தானே நம்முடைய சுந்தர்முருசாமிகள் ரொம்ப அருமையாக சொன்னார் இறைவனை வணங்குங்கப்பா எங்கள் புலவர்களுக்காக கூப்பிட்டு சொன்னது தனியாக புலவருக்கு புலவராற்றுப்படை பாடினார் சுந்தரமுரு சுவாமிகள் யார் யார் புலவர் படித்தவங்களோ அவளெல்லாம் கூப்பிட்டாங்க உலகத்திறவுங்களெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்கப்பா அதை நிறுத்திட்டு இவங்கள பாடுனார் எங்கேனர் எங்கள் திருப்புகளோட பாடுங்கனர் ஏன் அவருக்கு ராத்திரி படுக்கும்போது செங்கல் படுத்துருந்தார் எந்திரிக்கும் போது செங்கல் கட்டி தங்கமாய் போயிடுச்சு அது மாதிரி ஒரு செங்கல் கட்டி நல்லா பெருங்கட்டி இப்போ ஒரு செங்கல் ஒன்று விலை எழுபத்தஞ்சி பைசா செங்கல் ஒன்றின் விலை எழுபத்தஞ்சி பைசா இப்போ நெருமூணு நாளைக்கு என்ன சொன்னாங்க இசார் இன்னொரு அஞ்சு நாள் போகட்டும் ஒரு ரூபான்னாங்க ம் ஒரு ரூபா ஒரு செங்கல் விலை இப்போ கட்டி தங்கமாக இருக்கிற செங்கல் விலை பார்த்தோம் ராத்திரி படுத்துருந்தது செங்கலில் அப்படியே மனசுக்குறி படம் இருந்தது என்னன்னு எனக்கு பொண்ணு வேண்டும்னு மறுநாள் காலையில் அப்படியே அந்த போட்டு இந்த துண்டு எடுத்து எடுத்து பார்த்தது எடுத்து பார்த்தா ஒரே இருபத்தஞ்சு கேரட் தங்க மாறுது இப்படி எங்கள் பெருமான் திருப்பூர் பெருமான் இருக்கு ஊரெல்லாம் பாடிக்கிட்டு கிடக்கு நிற்கலையேப்பா இங்கே சொல்லி பான்னு ரொம்ப அருமையான பாட்டு தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடதே எந்தை புகழ் ஒரு பாடுமின் புலவீர்கள் நீங்க அவரையே புகழ்ந்து அவர் விரும்பியதே சொல்லி அவர்கிட்டயே சரணாகதி அடைஞ்சாலும் சில்ல இடமா வரமாட்டேங்கணும் சில்ல வரமாட்டேங்குது நம்மையே புகழ்ந்து இச்சை பேசி சார்கள் மூணு ரகம் இதுல அது எப்படினா அவங்களே போடணும் வேற யாரையும் போடப்படாது அப்பதான் சில பேர் மனசு இறங்கும் இச்சை அவர் என்ன விருப்பமோ அதே நம்ம சொல்லணும் சாப்பாட்டு அப்படி பேசணும் ரகம் மூணாவது சரணாகதி இப்பதான் இங்க பத்திரம் விடுறா பத்து பத்துன்னு நீங்க விழு இப்ப என்ன கவர்மெண்ட் காலைல விடுதுன்னா ஞானிகளை விழுந்துகிட்டு இருந்தோம் அப்பா அம்மா வணங்கணும் ஒரு காலத்துல இல்லைங்களா அதுதான் பழக்கமா பாத்தியார்கிட்டா வணங்கினா ஒரு காலத்துல சிவ சிவா இப்ப எதையும் பத்தி கவலை இல்லை பத்துன்னு பாட்டு விழுந்துட்டு இருக்கிறோம் சாரும் காலையே விழுந்தாலும் சரி இப்படி மூணு செஞ்சா கூட சில்ற மாட்டேங்குது தொண்டர் தழுகிலா பொய்மையாடரை பாடது இன்னும் முதல் கொண்டாது பாடாம இருக்கடா என்ன பார் அருமையான கட்டி இந்த செங்கல் தான் பெருசா வெயிட் அதிகம் ரொம்ப கனம் அதிகம் இல்லவா தங்க கட்டின யாரும் தொடப்படாது அங்கே போய் எங்கள் கல்லூரி பையன் ஒரு நாலஞ்சு பேர் சர்வீஸ் பண்ணேன் ஐயா வாங்கண்ணா போனோம் போன போது இதெல்லாம் கூட்டி காமிச்சோடனே ஏப்பா இது இந்த பிறவியில் நாங்கள் வந்து இந்த தங்கமெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு தொடலாமான்னு தொடக்கூடாதுயா நான் வேணால் பர்மிஷன் வாங்கி தரேன்னு வாங்கி தந்தவொன்னே தொட்டு பார்த்தோம் தொட்டு பார்த்தா அதனுடைய கனமே அதிகமாக இருக்கு அவ்வளோ பெரியாது தங்கக்கட்டி இல்லைங்களா அது மாதிரி ஆயிற்று திருப்பூரூர் பெருமானை பாடினால் என்னும் சிவலோகம் யாதும் ஐயுறவு இல்லையே சிவலோகம் கிடைக்கும் அப்ப இம்மை பயணம் கிடைக்கும் அம்மை பயணம் கிடைக்கும் அப்படிப்பட்ட தலம் நீங்கள் திருவால வாயினர் இவர் இந்த பிரிவிலேயே நீங்கள் சித்தி விநாயகமூர்த்தியும் எங்களுடைய பெருமாட்டி மீனாட்சி சொக்கநாத பெருமானியும் உண்மையாக நினைந்த கண்ணீர் சோர வழிபாடு செய்தால் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கருதுமா அம்மையே சிவன் ஓகமாள்வதற்கு யாதும் ஐயுறவு அப்படிப்பட்ட திருத்தலம் பாடிபட்டா பெரும் பயன் சரி இது மூன்று இவனுடைய தலங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்ன இனி அடுத்த இப்ப இதுவரைக்கும் நன்மையை சொன்ன இப்போ சொல்ற சரிங்க அதெல்லாம் நல்லவங்க பெரியவங்களுக்கு அதெல்லாம் வாய்க்கலாம் நான் டன் பாவம் செஞ்சிருக்கிற ஆளு எனக்கு எதேன்னு கிடைக்குங்களா அவங்க திருவாலை வாயின்னு கேட்டான் உண்மையை சொல்லி கேட்கறான் பாவம் நான் செய்தது தவறு ரொம்ப அதிகம் அவ்வளவு பாவம் போவான்னு நம்முடைய திருவேந்தளத்தை கூட அப்பர் சுவாமி அப்படி தான் சொன்னார் சார் நீங்க திருவேந்தளத்தை நல்ல புண்ணியவான்கள் சொன்னா பயன் நான் பாவி ஏழுப்பட்ட துன்பங்களையும் தொல்லைகளையும் நான் செய்தவன் நான் சொன்னால் திருவந்தளத்துக்கு பயனுண்டானார் பாடாக்கண்ணு பயனுண்டு நீங்கள் திருவந்தளம் சொன்னார் அப்படின்னு அப்படிங்களா அப்படின்னா எப்படிங்க நான் செஞ்ச பாவத்தை மலை இருக்கிற பாவத்தை திருவந்தெழுத்து அஞ்சு அழுத்து எப்படிங்க கிடைக்க கிடைக்க கிடைக்கும் அப்படின்னா இங்கே வாரண்ண நேராக வேலூர் கலச்சரி போனார் நல்ல ஒரு விறகு கடை பெரிய விறகு கடை அது பாட்டு சவுக்க என்ன அது பாட்டு கூச்சி வச்சிருக்குது புளிவரகன்னா மா விறகுனா தனியாக கூச்சுருக்குது சின்ன மாதிரி வந்து இது இதெல்லாம் ஒரு காலத்தில் வேண்டியிருந்தது இப்ப எல்லாம் தேவையே இல்லை விறகே தேவையில்லை இனி வருகின்ற சமுதாயத்துக்கு விறகு வந்து அடுப்பில் வைத்து எரிப்பதுன்னு அப்படியா ஐசி அடுப்பில் விறகு எரிக்கிறத அப்படிங்க சொல்ற அந்த மாதிரி விறகு இருக்குது இவ்வளவு பெரிய விறகு இந்த மாதிரி விறகு பண்ணி நான் பார்த்ததில்ல சுவாமி எல்லாம் ஒரே ஒரே எல்லாம் ஆக வரைக்கும் இருக்க இவ்வளவு விறகையும் அடிக்கணும்னா என்ன செய்யறது அப்படின்னு லேசில் அடியுங்கள நீ உட இவ்வளவு மன்னா ஒரே ஒரு நெற்பூச்சி மன்னனையா நெருப்பு கிழிஞ்சு வச்சார் என்ன ஆச்சு பாத்தியான வரவும் போட்டுக்கோங்க அப்ப செஞ்சது ஒரே ஒரு நெற்பூச்சு இவ்வளவு அது போலத்தான் பன்னிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே விரைவு கடைக்காலச்சிட்டு போய் உதவினாரு அப்பர் சுவாமி விண்ணுற அடுக்கிய விரைகின் வெவழல் ஆகாய வரைக்கு அடுக்கிய விறகினை ஒரு சின்ன நெருப்பு வச்சு மண்ணெண்ணியை பார்த்தியா ஒரு மணி நேரத்தில் பொண்ணுட்டது அது போலத்தான் நீ தன்டன்னா பாவ செஞ்சுருந்தாலும் எங்கள் திருவிந்தெழுத்து சொல்லுக உடனே நீங்க இதை விட எளிமையாக சொல்லுவாங்களா எளிமை எளிமைங்கிறான் என்ன தான் என்ன விட பண்றது இதை விட என்ன தான் எளிமை பண்றது அப்புறம் சுவாமியில் உலகினில் பயின்ற பாவத்தை அது எல்லா பிறகு எரிக்க பிறகுதான் அது அணியமானார் ஆமானார் எல்லா பாவத்தையும் போக்கன பிறகுதான் அந்த திருவேந்திரத்தினுடைய புண்ணியம் நின்று அறுப்பது நமச்சிவாயவே ஆகவே இப்ப எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் கூட அவையும் நீங்கும் திருவாலாவை நின்றால் அப்படிங்கிறார் அதான் சொல்லப்படுறது தம்மில் ஆர்த்திய பிரமகத்தி பிராமணனை கொன்ற பாவம் பிரபத்து தோஷம்னு வந்து பிடிக்கும்பாங்க இதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஏன் மற்ற உயிரெலாம் உயிர் இல்லவ அந்த உயிர் தான் உயிரை அப்படின்னு கேட்ட அந்த உயிர் கூடுமான வரைக்கும் பிறருக்கு இன்னல் செய்யாமலும் உலக நன்மையை நோக்கியும் ஒரு காலத்தில் சில அறங்கள் செய்து கொண்டு வந்தது அதனால் அதை நான் முதன்மை கருதுமா வேற ஒன்றும் தானும் அதிகமாக பாவம் செய்யாமல் உலக நன்மைக்கென்றும் தனக்கென ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டு வேள்வி செய்து அப்படியெல்லாம் செய்திருந்த காலம் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்வில்லை என்றார் ஞானசம்பந்தர் திருப்பந்தூரத்தில் அப்பர் சுவாமிகள் அஞ்சி போய் களிமலி அரலோம்பும் அப்போதி அப்போதி யார் நன்மைக்காக தம்முடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் வேள்வி செய்து அந்த வேள்வியின் வாயிலாக இந்த உலகமெல்லாம் வறுமை நீங்குவனும் நன்மை பெறுகணும்னு வளர்த்தாராம் அப்படி வளர்த்த பெருமகன் அவரை நாம் பாராட்டுறோம் அது மாதிரி கொண்டவர்களுடைய பிரமுகத்தி தோஷம் கூட எங்க திருவாலவாயு வந்தா நீங்கும் இதுவே நீங்க கொலை கலவு மற்ற இது எத்தனை பாவம் இருந்தாலும் இதுவரையும் புண்ணியம் பெருகும்னர் இப்பொழுது செய்த பாவங்களும் ஆலவாய்க்கு வந்தால் அப்படி ஒன்று சொன்ன அப்போ இனி வந்து ஒரு முறை இது வந்து ஏதேன்னு இந்த மாதிரி வந்து நீங்க சொல்லிட்டே போறீங்க யாராவது இதுக்கு முன்னே எல்லா தலங்களையும் வச்சு இந்த தளத்தை வைத்து ஒப்பிட்டு இதுதான் உயர் குனு யாராவது சொல்லியிருக்காங்களா முன்னுதாரணம் உண்டான்னு கேட்டான் இந்த இந்த பையன் முன்னுதாரணமே கேட்டப்பேன் அசம்பளியில் முன்னுதாரணம் இருந்தால் தான் நம்ம செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நீ செய்யலையா நான் செஞ்சேன் எண்பத்தஞ்சில் நீ செஞ்சேன் நான் செஞ்சேன் அல்ல முன்னுதாரணம் முன்னுதாரணம் சொல்லிவிட்டா சரியாக பிரச்சனை இருக்கும் இப்படி ஆகிறேன் அது மாதிரி முன்னுதாரணம் உண்டான முன்னுதாரணம் உண்டாப்பா உன் மாதிரி சில பையன் அவர் காலத்தில் போய் பிரம்மா கிட்ட கேட்டான் ஏ சாமி எந்த தளம் பெருசுன்னு இங்கே வாடான்னா எல்லா தலத்தையும் ஒரு தராசு எடுத்துட்டு வந்தார் எல்லா தலத்தையும் ஒரு தராசுல வச்சார் திரு ஆலவாய ஒரு தராசுல வச்சார் திருவாலவாய் வச்ச அந்த தராசு இருக்குது திடீர்னு மண்ணில் போய் கவிச்சு எல்லா தலமும் வச்சது அப்ப எது வயிற்று அது எது தர திரு ஆலவாய் அப்ப முன்னுதாரணம் இருக்குங்கிறீங்க ஆமாப்பா எனவே இந்த தலம் ரொம்ப மிகச்சிறப்பானது இதுக்கு மேல சொன்ன ரெண்டுக்கு போகணும் போதுமல்ல அப்படின்னா சரிங்க போதுன்னா நீ அடுத்தம் என்று சொல்லுங்க தீர்த்தங்கிறது என்னது என்று இந்த தீர்த்தம் சொன்ன உடனே ஒரே ஒரே ஞாபகம் வருது நம்ம இங்கே நகராட்சியில் கீராமலிங்கனாரை பற்றி எல்லாருக்கும் செய்யும் அவர் நகர பெரிய நகராட்சி ஆணையர் இருக்கிறாங்க நகராட்சி ஆணையராக கீராமலிங்கனார் என்ற நகராட்சி ஆணையங்கிறது ஒரு தனி மதிப்பு தமிழகத்தில் என்ன மதிப்புன்னு அவர் எந்த நகராட்சி ஆணையராக போனாலும் அங்கே வந்து தமிழ் இலங்கும் மகப்பேறு மருத்துவமனை பேருந்து நிலையம் என்று தமிழாக்கம் செய்வார் அவருக்குன்னு ஒரு தனி அமைப்பு உண்டு ஆகி அவர் எங்கெங்க நகராட்சியில பணியாற்றினாலும் அந்த இடத்துல பண்ணி தான் தமிழ் மூலம் அப்படி ஒரு இணைப்பு அடிச்சிருந்தார் அது தமிழகம் நல்லா அறிந்ததுதான் ஒண்ணு யாரும் தெரியாதுன்னு அன்மையெல்லாம் எழுந்துட்டாங்க கீராமனி அவர் ஒரு முறை பந்தியல உட்கார்ந்து எல்லாம் உணவர்தான் அருந்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் கேட்டுட்டேன் தான் தீர்த்தம் வேணுமா தீர்த்தம் வேணுமா தீர்த்தம் வேணுமான்னு கேட்டு வந்தான் தீர்த்தம் கட்டுறது தண்ணீர் கேட்டான் அது அங்க இருக்கிறது ஒருத்தர் கேட்டார் இது என்ன பையன் சொல்றான் ஒமில்ல தமிழ தீர்த்தம் தீர்த்தம் வேணுமா தீர்த்தம் வேணுமா என்ன சொல்லிட்டு ஒண்ணுமில்ல தமிழை தீர்த்தம் தீர்த்தோம் இந்த பெரியவங்களோட அதான் நல்லாரை காண்பது நின்று நல்லாரையும் சொல்லி கேட்பது நல்லாரும் இணைங்கி இருப்பது ஒரு காலத்துல ஒரு காலத்தை இங்க எங்க பலவரெல்லாம் வந்து இப்ப ஒரு காலத்துல ஒரு பலவரோட பேசினீங்கன்னு குறைஞ்சது ஒரு ரெண்டு குரலாவது வரும் ஒரு சிலப்பதிகாரம் வரும் ஒரு திருக்குறள் வரும் கூடவே கலாச்சாரம் ஐயா ஒரு மணி நேரம் பெரிய பேர் அல்லவா ரெண்டு சொல்வீங்களேன்னு சொல்ற முருகா இப்ப தீர்த்தம் காசம் ரொம்ப அருமையான அமைப்பு பொழுது நீங்க யாரும் நம்பி உடனே போய் குளிக்க போறதில்லை இப்ப தண்ணீர் இல்லை எல்லாம் தண்ணீர் தாமரை மிதக்க விட்டாங்க பொண்டாமரை மிதக்க விட்டாங்க அது பொற்றாமரை குளம் என்பதனால திருப்பனந்தாலை பிறக்கிற சாமிக்கு முன்னிருந்த சாமி ஒரு பொண்ணாமரை மிதக்க வச்சது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த அந்த தீர்த்தம் பொற்றாமரை தீர்க்குறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அப்போல்லாம் அதிகமாக கலவு களவு போகிறதெல்லாம் இல்லை ப பதக்கம் இல்லை இப்போதிக்கு உள்ளே வச்சுட்டாங்க தண்ணீரும் இல்லை மிதக்கும் மிதக்காது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த தீர்த்தம் அந்த அமைப்பது அதில் நீங்கள் போய் நீராடினால் மிக்சிரப்புன்னு சொன்னதா கொஞ்சம் பலர் நம்பாமல் இருப்பாங்க பல பேர் நம்பாங்க எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன் இன்னும் தனி பேர் மணி செஞ்சு பண்ணுறாங்க நம்ம தருமபுரி சாமனான்னு பாடுறாரு இவர் அந்த கோஷ்டிக்கு போனார்னா பத்து நாள் இல்லை பத்து நாள் அதில் போய் குளிப்பார் தண்ணி ரொம்ப குறைவாக இருந்தால் கூட அவருக்கு அதில் பற்றுவதில்லை இந்த பொற்றாமறையில் நீராடினால் மிகச் சிறப்புன்னு சொல்கிறோம்லவா அதை அவர் நீங்கள் பின்பற்றுவார் என் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அது பின்பற்றுவார் ரொம்ப குறைவாக இருக்கிற தண்ணி தான் பரவாயில்லை நான் பொற்றாம அப்படி ஒரு அமைப்பு அது இந்த அது ரொம்ப அருமையானது என்ன பெண்ணை உமையாளவி போல தன்னரும் கமலம் பூத்த தடப்பெரும் தகமை சொல்வாம் உமையாள் அன்பு விலைமுகச் செவ்வி போல பெருமாட்டினுடைய திருக்குறிப்பு இருக்கிறதே உமையம்மையுடைய திருக்குறிப்பு அவள் புன்முருவல்ல எவ்வளவு தூரம் எந்த வினைகளெல்லாம் நீங்கும் அதுபோல அந்த நீர்நிலையிலே யார் நின்று யார் குடித்தாலும் வினி அம்மையுடைய அருள் இருக்கிற தீர்த்தம் என்று சொன்னோதால் மலரால் செங்கமல பை கோதால் அங்கம் குறுகத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிந்த பொங்கும் மடு இந்த நீர்நிலையை எப்படி படுத்தியுமா நீந்திலையில் தண்ணி இருக்கிறது படியறக்குறோம்னு நினைக்க வேண்டாம் பாது ஏ இந்த தண்ணீர் குளிக்கிறமே நீங்கள் படியிலேயா இறங்குறோம் இல்ல அம்மைய அம்மா அப்பா இறங்குறோம் பக்கத்துல போய் இங்க குளிக்கிறது தண்ணியா குளிக்கிறோம் இல்ல நம்ம அம்மையப்பருடைய திருவருள் குளிக்கிறோம் எங்கள் பிராட்டியும் இருக்கின்ற திருக்குளம் ஆத்தாலே அம்மையப்பராக கொண்டு புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்பும் புனல் பாய்ந்து ஆடேனோர் எம்பாவீ என்று சொன்னாரே அம்மையப்பராக எனவே இங்க மீனாட்சி அம்மையினுடைய அந்த திருவருள் குறிப்பு மக்களுடைய உயிரினங்களுடைய நிலைகளை எப்படி நீக்கும் அது போல இந்த தீர்த்தன்மை அது பற்றாமல் என்ன சிறப்பு என்று சொன்னார் இன்னொரு அமைப்பு என்னைக்குமே நமக்கு இந்த தொன்மை ரொம்ப சிறப்பு தொன்மை பழசுன்னு சொன்னா அவ்வளவு சிறப்பு அது இங்க என்ன சொல்லுகிறா இந்த உலகத்தில் காவிரி தன்மந்தை பாலாறு தமிழ் கண்டதோற பொருள் இது எல்லாம் இருக்குது இத்தனை பேராறுகளும் தோன்றுவதற்கு முன்னர் இந்த பொற்றாமரை தோன்றிட்டு எனக்கு இந்த தொன்மை காலம் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய சிறப்பாக அதனால ரொம்ப பழமையானது பொற்றாமரை என்று சொல்லி இரண்டாவது சிறப்பை சொன்னார் அதன் பிறகு தீர்த்த சிறப்பை இது எப்படி தோன்றிட்டிருந்த நான் முதன் எல்லாம் ஒரே ஒரு பெரிய அந்த புனித யாத்திரைக்கப்பட்டாங்க புனித யாத்திரைக்கு புறப்பட்டு இப்போ நாம் பொண்ணு சொன்னால் இப்போ ஜோதிலிங்க தலை தரிசனம் பண்ணிட்டு வரோம் அப்புறம் வந்து கேதாரம் யாத்திரை பண்ணிட்டு வரும் கைலாயமலை யாத்திரை பண்ணிட்டு வரோம் இப்போ யாத்திரை பண்ணிட்டு வரும் ஆனால் அவருக்கு என்ன யாத்திரை பண்ணார் என்று சொன்னேன் இந்த உலகத்தில் இருக்கிற தலைங்களை அப்படியே சுற்றி மேல் திண்டு மண்ணெல்லாம் சுற்றி வந்தாங்களாம் அப்புறம் வருகின்ற பொழுது இந்த மதுரைக்கு வந்தாங்களாம் யார் நான் முதல் மற்ற அந்த அவரை சேர்ந்த முடிவெடுமற்றவங்களாம் வந்தால் அவர்கள் மீது ஆறுபோது என்னென்னு அப்போ வந்தாங்க மதுரைக்கு வந்த வந்த பொழுது பெருமானி உனக்கு நாங்கள் நீராடி நீராட்டி மகிழணும் அப்படி நீராட்டி மகிழ்வதற்கு எங்களுக்கு வந்து வேறு தண்ணீர் கிடைக்கிறேன் இங்கே ஒரு புதிய ஒரு தண்ணீரை தோற்று வைத்து இதிலிருந்து உனக்கு நாங்கள் நீராட்டி மகிழணும்னு கேட்டாங்களா அப்படி சொன்ன பொழுதே அவர் முதல் முதல் தோற்று வைத்த இந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம் இது வந்து இந்த இது தீர்த்தந்தான் அதனால் முதல் முதலாக தோற்றுவித்த தீர்த்தம் இது பாரு முன்னையும் தோன்றல பின்னையும் தோன்றல சரியாக தோன்றும் தீர்த்து ஆகவே அப்படிப்பட்ட தீர்த்தம் அப்படி சேர்ந்த ஒரு திறன் உடனே அதை பார்த்தாங்களா பொற்றாமறையை பார்த்தாங்களா அந்த தர்மனோடு வந்த முனிவர்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வேண்டுகோள் கேட்டாங்களாம் என்னன்னு கேட்டால் நாங்கள் இன்றைக்கு மட்டும் நீராட்டினா போதாலே இந்த பொற்றாமரை இங்கே இருக்கணும் நாளவாய் கோயில் இனி வழி வழியாக பதினைஞ்சாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு முப்பதாம் நூற்றாண்டு நாற்பதாம் நூற்றாண்டு என்று வருது பாருங்கள் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மக்கள் வந்தாலும் சரி இந்த நீரை எடுத்து பெருமானை உனக்கு நீராட்டி மறுவிட்டால் எனவே இந்த தீர்த்தம் என்னை இங்கே இருக்கணும் கேட்டுக்கிட்டாங்க அப்படிப்பட்ட தீர்த்தம் அது என்கிறார் உலகத்துள்ளோர் மைய தடாக நீரும் மத்திய இந்த பொய் நாங்கள் நீராட்டவும் சரி உனக்கு நீராட்டவும் சரி இதை சிறந்த ஒரு புனித நீர் எதுவுமே இல்லை அப்படி இருக்குது மிகச் சிறந்தது ஆதலால் இருமை செய்ய தீர்த்த அப்போ ஒரு தீர்த்தத்தைலையால் தோற்றுவிக்க அப்படி தோன்றியது அவனுடைய திருக்கை வேலால் தோற்றுவிக்கப்பட்ட தடாகும் பெற்றாமரை தடாகும் என்று சொல்லி அங்கு சிறப்பித்துள்ளார் அப்புறம் இது இனி ஒரு பயன் சொன்ன நீங்க உலகத்தில் என்னென்ன அது தண்ணீரை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் சிவபூஜை செய்யலாம் மாலையில் ஏன்னாச்சுன்னு சொன்னால் தீட்சை பண்ணிக்கிறவங்க மாலையில் சங்கியாந்தரம் எடுத்துக்கலாம் சரிங்களா அனுஷ்டானம் செய்யலாம் அனுஷ்டானம் செய்ய சிவபூஜை செய்ய ஆண்டவனுக்கு நீர் ஆட்டை இப்படிதான் இருக்குது பாருங்கிறது அந்த அப்புறம் இன்னும் சிலது இந்த மாதிரி கொஞ்சம் தொலைவாக நம்மளுடைய முன்ன மூதாதையர்கள் இணைந்து செய்கின்ற அந்த நீர்த்தாறு கடன் இவையெல்லாம் இதெல்லாம் நம்ம ஒரு குளக்கல்லையில் ஆற்றல் இருந்து செய்தால் கடலில் செஞ்சால் ரொம்ப சிறப்பான புண்ணியம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க அலகாபாத்தில் வரும்போது காசில இருந்து அழகாபாத்துக்கு காலையில் ஒரு வண்டியில பிறப்பு பத்துக்கெல்லாம் வந்துடலாம் நீராட்டிட்டு மீண்டு வந்து மதியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு போயிடலாம் காசிக்கு அப்படிதான் போகலான்னு சொன்னா அதுக்கு தந்த பிச்சை நாங்கள் எல்லாம் காசி மடத்துல இருந்ததுனால திருப்பந்தாள் மடத்துல அதனால காலையில பரப்பு சொன்னா செய்ய அஞ்சு பரப்பு ஏற்ற ஒன்பதுக்கெல்லாம் அழகாபாத்துக்கு போயிடலாம் இப்போ இருந்து நம்முடைய காலையில வேலை முடிச்சுட்டு உடனே மீண்டும் ஒரு பதினொன்று மணிக்கு பருப்பு சொன்னா ரெண்டு மணிக்கெல்லாம் திருப்பந்தாள் நித்திய கடன் செய்யவும் கடன்களை ஆற்றவும் ஆண்டவனுக்கு அந்த திருநீருக்கு புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுங்கிற அந்த நீருக்காக இருப்பதும் ஆக எல்லாவற்றுக்கும் பயன்படுமையான அந்த திருக்குளம் எது பொற்றாமரை என்று சொல்லி இங்கே நீங்கள் அந்த காரியம் செய்தால் மற்ற எங்கெல்லாம் செய்கிற செயல்கள் அது பயணம் அதை விட அதிகமடங்கு பயணம் என்று சொல்லி பொற்றாமறையை சொன்னார் என்ன இப்படியாக இருக்கிறது அந்த பொற்றாமரையினுடைய சேர்த்துடைய சிறப்பு அதுல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி அதை நிறைவுபடுத்தலாம் அழகிரா தீர்த்தம் தம்முள் அதிகவும் அதிக உத்தமாய் தோன்றி இலகாய் இதனை தீர்த்த உத்தமம் என்பராய்ந்தோர் பழ இதழ் வீர்த்திக்க முன்பன் பங்கய மலர்ந்த நீரால் யாரும் பொற்றாமரை என உரை இந்த நீர்களைக்கு பொற்றாமரை தீர்த்தம் என்று பெயர் எனவே இதில் அவ்வளவு மிகச் சிறப்பானது எனவே இந்த நீரை கொண்டு எல்லாம் செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் என்று சொல்லி இப்பொழுது அடுத்ததாக இருக்கிற தீர்த்த சிறப்பு என்பதை சொன்னார் இனி தலம் தீர்த்தம் இனிமேல் தான் மூர்த்தி பெருமாள் மூர்த்தி சிறப்பை சொல்லணுமா சொல்லுங்க மூர்த்தி சிறப்பை நம்மளால் சொல்ல முடியுமா பொல்லாவே போடுமாறுவந்த சொல்ற சிவகான சொன்னார் எருகு சுவாமி சொன்னீங்கன்னாரு சிந்தை மகிழ சிவபுரான என்னுடைய முன்னெல்லாம் நீங்க சிந்தை மகிழும்புரியா இந்த சிவபுராணத்தை சொல்கிறேன் என்று தொடங்கியவர் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகிறார் சுவாமி நீங்க நினைத்த மாதிரி பெருமாவுடைய போல் எல்லாம் சொன்னீங்களான் யாரு எனக்கு எங்க தெரியுது என்று சொன்னார் ஆகவே பெருமானுடைய போரை முற்றில எடுத்து சொல்ல முடியுமா முடியாது நாம் ஏன் பொல்லாதே எப்படி நமக்கு தெரியும் சொல்ல முடியாது இருந்தாலும் பரஞ்சோய் முடிவர் சொல்லுகிற அளவிலே ஒன்று இரண்டையும் நாம பிடிக்கிறோம் சரிங்களா எனவே இனி சொக்கநாத பெருமானையும் அங்கேயக்கண்ணியமையை பற்றிய சிறப்புகளையும் நாம் எண்ணி பார்ப்போம் அது ரொம்ப அருமையாக கலாக்கார கருத்துக்களை சொல்லுகிறார் ஒன்று இரண்டு சொல்லுறோம் இப்போ பெரிய ஞானமாக ஒரு கருத்து சொல்லிட்டு என்ன ஞானம் அப்படிங்கிறத ஐயா நாம தானே அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணும் நாம தான் அந்த சிலை எடுத்து சபை கீட்டை சொல்லி சிவலிங்கமாக ஆக்கணும் ஆகவே நாமே ஆக்கி நாம் கொண்டாந்து நட்டு வச்சு நாம தான் சில மந்திர வீதி சொல்லி அதை தண்ணி ஊற்றி உடனே கண்ணத்தில் போட்டுக்கிறோம் சரிங்களா ஆக நாம் நட்டு வச்சது அப்படிங்க சரிங்களா அதில் நட்டகல்லை அப்படின்னு சொல்லுங்க நத்தகல்லை தெய்வம் என்று நாலு பக்கம் சுற்றியே சுற்றி வந்து முன்முனைத்து சொல்லும் தெய்வம் ஏதரா அப்படின்னு ஆகவே நானே செய்த ஒன்றை ஒரு காலையில் வழிபாடு செய்து அதுக்கு போய் கண்ணத்தில் போட்டுக்கிட்டு இப்படிதான் இருக்கிறேமே அதில் போய் என்ன சொல்ல அந்த நத்த பேசுவோம் இல்லை தான் அப்போ சொல்லும் போது நமக்கு என்னென்னு ஆஹா என்னையே பகுத்தறிவு சொல்லி பாராட்டும் ம் என்ன என்ன அப்போ நத்தக்கல்லை தெய்வம் என்று நத்தனால் இவன் நத்தான் அர்த்தம் தான் நத்தக்கல்ல தெய்வம் வச்சுக்கிட்டு அதை வழிபாடு செய்துட்டு எனக்குள்ளிருக்கையில் நட்டகல்லும் பேசும் அந்த அந்த பாடல் எவ்வளோ அருமையான பாடலாம் தெரியுங்களா இவங்க எல்லாம் பட்டுக்கிட்டு மாட்டேங்கிது அருமையான இது ஒன்று இவங்க எல்லாம் பட்டு மாட்டிக்குது யாருக்கு தெரியாது இப்ப நாம தான் செய்யும் சுயம்புவா அல்லது வந்து திருமணி கொண்டு வந்ததான் கேட்கலாம் எடுத்தேன் சுயம்புன்னா தானாக தோண்டியதுன்னு அர்த்தம் தானாக தோண்டியதுங்கிறது அது பாருங்க சுயம்புங்கிறதுக்கு அருமையான தமிழ் என்ன தெரியுங்களா தாந்தோண்டின்னு அர்த்தம் தாந்தோண்டி சொன்னதான் சொன்ன தாந்தோண்டி திரு ஆப்பூர்ல இருக்கிற கோவிலுக்கு இருக்கிற பெருமானுக்கு பேர் தாந்தோண்டிஸ்வரன் அர்த்தம் இந்த தாந்தோண்டின்னு சொன்ன உலகத்துல சொன்ன தாந்தோண்டி என்பது சுயம்பு என்பது நேர் தமிழ் ஆர்த்தம் ரொம்ப அருமையா திருமண தாந்தோண்டி நம்ம உலகில் சொன்ன தப்பு பெருமான் தாமியே தோண்டிவன் தாந்தோண்டி சுயம்புன்னு அர்த்தம் எனவே நாம் ஏதோ செய்து அதுல வந்து மந்திர கிரியை எல்லாம் வைத்து இப்படி வழிபடுகிறோமே அப்படி அதுல இருக்குமான்னு கேட்கிறோமே மந்திரக்கிரிகள் வைத்ததுனால தான் அதில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஏனாமையா அதில் இருக்குதுன்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம செய்தது தான் ஆனால் எதுவரை அந்த அந்த அந்த மாதிரி வழிபாடு வேணும் நாதன் உள்ளிருக்கின்ற பக்கம் வர்ற வரைக்கும் இந்த வழிபாடு இருக்கணும் நாதன் உள்ளிருக்கின்ற பக்கம் ஏற்பட்டு போச்சுன்னா அங்கெங்கே நாள் எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தி ஆகி அருளுடன் நிற்கின்றுமே தெரிய போச்சுன்னு சொன்னேன் அப்போ உனக்கு தான் நாதன் உள்ளிருக்கின்ற பக்கம் இது வேணுமே சரிங்களா வேணுமே அதனால் நாதன் உள்ளிருப்பையில் நத்தக்கல்லும் பேசுமோ என்றார் அவன் அவன் பிஹெச்சடி பாஸ் பண்ணுறவன் அந்த பாட்டு பிஹெச்சடி வாங்கினவன் அவன் கின்றகாரனுக்கு தேவையில்லைங்கிறான் யாரே பிஹெச்சி இவன் இப்போதான் கின்றகாரணம் இவன் கின்றகாரனே வேணாங்கிறான் இது அவன் விஷயம் அவன் பிஹெச்சுடி வாங்கி அதனால என்ன சொல்லு கேட்குனே ஏயா இந்த கெண்ட காரணம் தான் என்னையா அப்படிங்கிறாங்க ஏன் பிஹெச்சடி வாங்கினா இவன் பிஹெச்சடி இப்போதான் ஐயோன்னு இந்த கிண்டரகாரன்லாம் தேவையில்லை இந்த ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வப்பெல்லாம் தேவையில்லை அதுபோல் வந்து எலிமெண்ட் ஸ்கூலும் தேவையில்லை ஹை ஸ்கூலும் தேவையில்லை ப்ளஸ் ஒன்னும் தேவையில்லை ப்ளஸ் டூவும் தேவையில்லை யாருக்கு இல்லை வேணாலும் போய் மக்கா எதாவது பெறுவா யாரே நாங்கள் என்ன பண்ணுப்போம் நீங்கள் பீகைச்சிடி இப்போ சேர்ந்தபடியும் பேசினா அதை மற்ற கல்லும் பேசுவோம் நான் அதன் உள்ளே இருக்கையில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உள்ளே இல்லாத போய் நீங்களும் வரும்பென்னு பேசிட்டீங்கன்னு இருக்கேன் நீ அது பீகைச்செடி அது அது மாதிரிங்க தோன்ற பன்னரும்ி முளைத்தானே அவர் தாண்டா திருவாலவாய் தாண்டா யாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானே எந்த திரு இலிங்கத்திலும் இல்லாமல் முதல் முதலாக இந்த சிவலிங்கத்திலிருந்துதான் சொக்கநாத பெருமான் தமிழ் அருள்வீழ்ச்சியை செய்தான் யார்க்கும் முன்னையை தோன்றி முளைத்தவன் என்று சொன்னார் ஆகவே மூர்த்தி வந்து அது விரைச் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கின்ற சிவலிங்கம் என்று சொன்னார் அது ஒரு சிறப்பு முதல்ல சொன்ன அதன் பிறகு இந்த பெருமான் எல்லா உயிர்ப்பு உயிராக இருக்கிறாங்க உயிர்ப்புயிராக இருக்கிறாங்க அப்ப உயிர்க்குயிராக இருப்பவன் சொக்கநாத பெருமான் தான் என்று சொன்னார் அது எப்படி தெரியுதுன்னு கேட்டார் வேறு ஒன்று ஒரு காலத்தில் மணிவாசகருக்காக ஒருத்தர் வந்து யார் அவர் வேலையை செய்கிறவர் வேலை செய்யாமினாலே பாண்டியன் கரையை பார்த்துட்டு வந்தான் கரை பார்த்துட்டு வரகின்ற பொழுது எல்லார் கரையும் அடைஞ்சிருக்க சாமி இந்த ஒரு அம்மாவுக்காக வந்திங்கிற ஒரு அம்மா அதுக்காக ஒரு வேலையாள் வந்திருக்கான் அந்த ஆள் என்னென்னு கேட்டால் வேலையை செய்யறது இல்லை இருபது இருபது நூற்றாண்டு ஆள்